ாயமபே சுவாஹாம் க்ளேம் சௌகாம் பல பதவா ஜினி சுவாஹாம் வணக்கம் குரல் பதிவு போட்டு பல காலம் ஆச்சு இன்னைக்கு என்னவோ இந்த ஜோதிடம் சம்பந்தமாக சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து மறுபடி மறுபடி மறுபடி மறுபடி சொல்லி எனக்கே போரடிச்சு போன மேட்டர் தான் ஆனால் இந்த சின்ன விஷயத்தை கூட ஜனங்க புரிஞ்சிக்காமல் வாழ்க்கையை வந்து ரொம்ப ட்ரபுள் செம்மாக காம்ப்ளிகேட்டடாக மாற்றிக்கிறாங்க இங்கே ஜாதகம் அதில் உள்ள கிரகங்கள் அவை தரும் பலன்கள் இதெல்லாம் வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு வர மசோதா மாதிரி நாம் வந்து தீர்மானம் கொண்டு வர முடியும் ஐ மீன் திருத்தம் திருத்தம் கொண்டு வர முடியும் அது கொஞ்சம் மெனக்கடம் ஆனால் நம்ம ஜனங்கள் வந்து ஓ ஜாதகிறது அந்த ஜாதக பலனுங்கிறது இதில் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறாப்பில் அவங்களுக்கு ஒரு ஃபீல்டு அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் ஜோதிடர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஆனால் அனுபவத்தில் பார்க்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த ஜோதிடம் ஜாதகம் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரப்போசல் தான் You can dispose or support. சப்போர்ட் இந்த நவகிரகங்களுடைய பாதிப்புங்கிறது வந்து எல்லோரு மேலேயும் ஒரே போல இருக்காது மனிதர்களை பல வகையாக பிரிக்கலாம் உடல் அளவில் வாழக்கூடிய மனிதர்கள் இவங்க மேலே ஹண்ட்ரட் பெர்சன்ட் இம்பேக்ட் இருக்கும் அவங்களால் பசியை பொறுக்க முடியாது பசின்னா எல்லா பசியுமே அதே போல் மனதளவில் வாழக்கூடிய மனிதர்கள் இவங்க விஷயத்தில் வந்து அவங்க மனசு அவங்க உடலை வந்து நிறையவே டாமினேட் பண்ணும் இல்லை மனித உள்ளத்துக்கும் உடலுக்கும் உள்ள உறவு என்னன்னா எது வலிமையாக இருக்கும் அது மற்றதை டாமினேட் பண்ணும் உங்கள் காண்டி தாத்தாவை எடுத்துருங்க அவருடைய பிசிக்கல் ஸ்டாமினாவுக்கும் அவருடைய சாதனைகளுக்கும் சம்மந்தமே இருக்காது அதே போல் ஒரு பெரிய பாடி பில்டர் பெரிய ஃபைட்டர் மனதளவி பெரிய கோழையாக இருக்கணும் நானே பார்த்துருக்கேன் ஒரு கராத்தே மாஸ்டர் இந்த தெனாலியில் கமல் மாதிரி என்னா பயம் உட்காந்தா பயம் படுத்தா பயம் இதை போல் பார்த்துருக்கேன் ஆக உடல் மனம் என்பவை இந்த ரெண்டில் எது வலிமையாக இருக்கோ அது மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இப்போது மனிதர்களை பற்றி சொல்லிக்கிட்டு வந்தேன் உடல் அளவில் வாழக்கூடிய மனிதர்கள் மனதளவில் வாழக்கூடிய மனிதர்கள் அதுக்கப்புறம் வந்து புத்தி புத்தி சார்ந்து வாழக்கூடிய மனிதர்கள் எவ்வளவு பெரிய எமர்ஜென்சி இல்லையோ நம்ம அந்த கலைஞர் காப்பீடு அட்டை எடுத்துக்கிட்டியா அப்படிங்கிற தனம் அப்பாவே லெஞ்சு வழியில் திடிச்சாலும் எந்த கொண்டுட்டு போனால் செலவு குறையும் எந்த ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி பண்ணால் இது கிளைம் பண்ணலாம் இந்த மாதிரி யோசிக்கிற ஜனம் இருக்காங்க இவங்க மேலே இந்த கிரகங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இன்னும் கொஞ்சம் குறையும் வரும் மனம் உடல் புத்தி இதையெல்லாம் கடந்து ஆன்ம அளவில் வாழக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க அவங்க மேலெலாம் வந்து இந்த நவ கிரகங்களுடைய பாதிப்புகள்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நாமினலாக இருக்கும் நானே வந்து பல முறை சொல்லியிருக்கேன் ஒரு காலகட்டத்தில் என்னுடைய கான்சியஸ் மிக்கத்துல இருந்தது அந்த நேரத்தில் நமக்கு அஷ்டமத்தில் சனி இந்த பக்கம் சேது புக்தி அஷ்டம நடக்க வேண்டியதெல்லாம் ஆனால் நமக்கு வந்து எந்த பாதிப்பும் கிடையாது அதை பண்ணக்கூடிய அந்த சூழல் நமக்கு தரப்பட்டது அதே போல அந்த பாதிப்பு கூட ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப டைல்யூட் ஆகி ஏதோ விதி இல்லாத குறைக்கு இப்போ எசை வந்து நம்ம சித்தப்பாங்க அப்போ எக்ஸ்பார்ட்டி முன்னே நம்ம எப்படி கண்டிப்பார் அதை போல தான் அந்த பாதிப்புகள் இருந்தது ஆக மொத்தத்தில் இந்த நவக்கிரகங்களின் பாதிப்புகள் அப்படிங்கிறது ஃபைனல் கிடையாது இது மனிதர்களில் உள்ள நாலு வகை மனிதர்கள் விஷயத்தில் மாறுபடுது குறைஞ்சிக்கிட்டு வரும் உடல் அளவில் வாழக்கூடியவர்கள் மேலே ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபெக்ட் இருக்கும் மனதுக்கு முக்கியத்துவம் நபர்கள் அதாவது என்னதான் சுவையான ஒரு உணவாக இருந்தாலும் அதை தங்கள் திரியத்துக்குரியவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த நபர் வரும் வரை காத்திருப்பவர்கள் இவங்க வந்து மனதளவில் பாழக்கூடியவர்கள் இவங்க மேலே வந்து அந்த இம்பேக்ட் வந்து ஒரு ட்வெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் குறையும் அதேபோல் புத்தி இங்கே ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்கணும் புத்தி என்றால் சுயநலம் களவாத புத்தி ஒரு கம்ப்யூட்டை போலாஜிக்கலாக திங்க் பண்ணுறோம் உணர்ச்சி வசப்படாமல் பொறாமையோ பயமோ படைப்போ பரபரப்போ இல்லாமல் யோசிக்கிறவங்க அதான் புத்தி நான் புத்தி அளவில் வாழக்கூடியவர்கள் மேல் இன்னும் ஒரு இருபது பர்சன்ட் குறையும் உடல் மனம் புத்தி இதெல்லாம் கடந்துட்டானே இங்கே மனுஷன் அவன் வேறு ஒரு டைமென்ஷனில் அவனுடைய லைஃப் போக ஆரம்பிச்சோம் அவன் மீது இந்த கிரகங்களுடைய பாதிப்பு ரொம்ப ரொம்ப நாமினலாக இருக்கும் இது ஒரு வியூ இன்னொரு வியூ என்னடான்னா இந்த நவகிரக பாதிப்புகள் நம்முடைய ஜீன்ஸை பொறுத்து கொஞ்சம் மாறுது அதே போல் என்விரான்மெண்ட் நாம் வளர்ந்த சூழல் அதேபோல் நம் கல்வி நம்ம லட்சியம் நண்பர்கள் மனைவி குடும்பம் நாம் ஏற்றுக்கிட்ட தலைவன் அந்த தலைவனுடைய லட்சியம் அவனுடைய வெற்றி தோல்விகள் இப்படி பல விஷயங்கள் அதேபோல் ஏற்கனவே வாழ்ந்து முடித்த நம் முன்னோர்கள் நம் எண்ணங்கள் இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த நவகிரகங்களுடைய பாதிப்புகளை பாதிக்கணும் எல்லோருக்கும் ஒரே விதமான பலன்கள் ஏற்படாது இப்போது நல்ல நேரங்கிறது ஆற்றில் தண்ணி வர்ற நேரம் டம்ளர் கொண்டு போகிறவன் டம்ளரில் கொண்டு வரான் வாட்டர் டேங்கர் கொண்டு போகிறவன் வாட்டர் டேங்கரில் கொண்டு வரான் அதை ஊற்றிக்கிற கெப்பாசிட்டி இருக்கா அதுங்கிறது அது வேற கதை ஒருவேளை அவன் தெருவுக்கு கொண்டு வந்து எல்லாருக்கும் ஐயா கூட அம்மா கூட கொடுக்கலாம் அவள் பிரச்சனை வராது இது ஒரு வியூ இன்னொரு வியூ என்னடான்னா இந்த ஜாதகங்கிறதே வந்து யாரோ நிர்ணயித்தது கிடையாது நாம் நிர்ணயித்தது கடந்த பிறவியில் இந்த உயிர் போகக்கூடிய அந்த செகண்ட்ஸில் என்னடா இது இந்த பிறவி எல்லாருக்கு வீணாக போயிடுச்சு நாம் பிறவையை எடுத்ததே வந்து நம்முடைய ஆன்மீக இலக்கை அறையத்தானே ஏனாம இப்படி வீணாக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீலாகும் கடந்த பிறவையில் உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு எதெல்லாம் தடையாக இருந்ததோ அந்த தடைகள் இல்லாத வாழ்க்கையை நாம் பிளான் பண்ணுறோம் இப்போது உதாரணமாக கடந்த பிறவியில் வந்து ரொம்ப அன்பான மனைவி அமைஞ்சிட்டாங்க அந்த மனைவியினுடைய மோகத்தில் நீங்கள் வந்து கடவுளை மறந்துட்டீங்க ஆன்மீக சாதனையில் ஈடுபடலை அதனால் வந்து அடுத்த பிறவியில் வரும்போது இந்த மனைவி கூடாது அப்படிங்கிற பாய்கிட்ட சேர்த்துக்கிறீங்க அதே போன பிறவியில் பணம் திறையாக இருந்தது அதனால் இந்த பிறவியை அந்த பணம் வேண்டாம்னு நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க எப்படிப்பட்ட ஒரு கிரகத்திடையில் பிறந்தால் கடந்த பிறவியில் ஆன்மீக முயற்சிகளுக்கு இருந்த கடைகள் நீங்குமோ அந்த கிரகத்திடி வர்ற வரைக்கும் அது நூறு வருஷம் நாலஞ்சேரி ஆயிரம் வருஷம் ஆனஞ்சேரி காத்திருந்து அதுக்கப்புறந்தான் வந்து இன்னொரு பிண்டத்தில் உங்களுடைய உயிர் பிரவேசிக்கிறது உங்கள் ஜாதகமே வந்து நீங்கள் கொடுத்த கொட்டேஷன் தான் நீங்கள் கொட்டேஷன் போட்டு கொடுத்தீங்க கடவுள் டெலிவரி கொடுத்துட்டார் இது சிக்கல் எப்போ வருதுன்னா நீங்கள் போட்டப்ப உங்களுடைய இலக்கு ஆன்மீக முன்னேற்றம் இப்போது உங்கள் ஜாதகத்தை உங்களுடைய டார்கெட் வந்து உலகியல் வாக்கி எதெல்லாம் வந்து ஆன்மீகத்துக்கு அனுகூலமாக இருக்கும் அதெல்லாம் உலகியல் வாங்கி பிரதிகூலமாக தான் இருக்கும் இது ஒரு பாயிண்ட்டு அடுத்த பாயிண்ட்டு இந்த ஜாதகங்கிறது வந்து டூ இன்மோன் மாதிரி இதை டெபிட் கார்டாகவும் உபயோகிக்கலாம் கிரெடிட் கார்டாகவும் உபயோகிக்கலாம் டெபிட் கார்டாக எப்படி உபயோகிக்கிறதுன்னா நமக்கு விதிக்கப்பட்ட அனுகூலங்களை மட்டும் பெற்றுக்கொண்டு வாழறது அப்போ வந்து ஜாதகம் டெபிட் கார்டாக உக்கார்கள் இதே வந்து நமக்கு விதிக்கப்படாத விஷயங்களை அலங்கி பற சாக்கி ரோட்டெல்லாம் உருண்டு பெற விரும்புவது குதிப்பது அடைவது அப்புறம் அந்த ஜாதகமே வந்து கிரெடிட் கார்டாக மாறு அது கிரெடிட் கார்டை பற்றி நமக்கு அனுபவம் கிடையாது உங்கள பல பேர் அனுபவிச்சிருக்கீங்க இது ஒரு வியூ இன்னொரு வியூ என்னென்னா இந்த கிரகங்களுடைய பிரபாவங்கள் இது வந்து ஒரு தொடர் மாதிரி இப்போ நீங்கள் இந்த செகண்டை என்ன டிசைட் பண்ணுறீங்களோ எதை செயல்படுத்துறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய அடுத்த செகண்ட் டிசைட் ஆகும் ஆனால் இது எல்லாமே வந்து வித் இன் த ஆஃப் த ஹாராஸ்கோப் அதுபடி நடக்குது இப்போ என்னுடைய லேபில் வந்து நான் தான் முதல் எலி அந்த வகையில் நான் சொல்கிறேன் இப்போது என்னுடைய ஜாதகத்தில் இருந்த கிரகங்கள் எல்லாமே அப்படியே தான் இருக்கு ஆனால் எண்பத்தி ஏழு இருந்த வாழ்க்கை வேறு ரெண்டாயிரத்தி ஏழு இருந்த வாழ்க்கை வேறு ரெண்டாயிரத்தி ஏழுக்கு மேலே இருக்கிற வாழ்க்கை வேறு என்ன மாறி போச்சு ஜாதகம் மாறி போச்சா இல்லை என்னுடைய ஆட்டிடியூட நான் மாற்றிக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ அறுபத்தி ஏழே பிறந்தோம் எண்பத்தி ஏழு இருபது வருஷம் அந்த இருபது வருஷம் வந்து எடுப்பார் கைப்பிள்ளை அப்பா அம்மா பாட்டி வாஜாருங்க இவங்களுடைய இம்பேக்ட் எண்பத்தி ஏழில் சொந்தமாக யோசிக்க ஆரம்பித்தோம் அங்கே பிரச்சனை ஆரம்பிச்சுது ரெண்டாயிரத்தி ஏழில் நம்மளுடைய சிந்தனைகளை வந்து சேனலைஸ் பண்ணி அதை வந்து எப்படி பிரசன் பண்ணுறது அதை எப்படி கிரியேட்டிவாக பில்டப் பண்ணுறது இந்த மாதிரி சில ஒர்க் அவுட் எல்லாம் செய்துக்கிட்டதுனால இப்போ ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து பெருசாக பிரச்சனை கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் எத்தனையோ கிரகங்கள் மாறி இருக்கும் அது துஷாகிடுச்சு ஆனாலும் வாழ்க்கையில் வந்து பெருசாக மாற்றங்கள் ஒன்றும் கிடையாது அதாவது ஃப்ளெக்சிபுல்லாக இருக்கிறது ஒரு மனிதன் எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபுல்லாக இருக்கானோ அந்த அளவுக்கு இந்த கிரகங்களுடைய பாதிப்பு குறையும் இப்போ பேஸ்டை எடுக்கிறோம் பேஸ்ட்டு தீர்ந்து போச்சு நேற்று லிஸ்ட்டில் போட்டு வச்சோம் கடைக்காராக வைக்கல ஓ அந்த செகண்ட் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க அதை பொறுத்தோன்னா அன்றைய தினம் நடக்கும் சரி ஒழிஞ்சு போகுதுன்னு எதையோ ஒன்று எடுத்து தொலைக்கப்படுறதோ இல்லை மறுபடி யாரையாச்சும் கடை கருக்கி வேற கடைக்கு காசு கொடுத்து வாங்கி அந்த நாளை ஆரம்பிக்கிறதும் இப்படி நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இப்போ சட்டையை எடுத்து போடுறோம் பட்டன் அறந்து போயிருக்கு வேறு எடுத்து போட்டுக்கிறோம் அது ஒரு முடிவு இல்லை கொஞ்சாதிய பாஞ்சி ஒரு புராணம் பாடி அவங்க கோபிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுறது இல்லை கிருவதி மூர்த்தி கொடுக்கிறது இப்படியும் போகலாம் இல்லை நம்ம கையில் இருக்கு இப்படி இந்த கிரகங்கள் இந்த கிரகங்களுடைய பாதிப்புகள்ங்கிறது குறையணுன்னா நாம் வந்து நம்ம பாடியை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் பாயிண்ட் நம்பர் ஒன் அடுத்தது மைண்டு மைண்டை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அடுத்தது வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து புத்தி யோசிக்கணும் எது கைதாலே போதும் நிறைய பாதிப்புகளை கட்டுப்படுத்த முடியும் அடுத்தது வந்து பிளெக்சிபுளா இருக்கணும் நடக்கிறத நடக்க அனுமதிக்கணும் ரெண்டு வட்டிக்கார அவமானப்படுத்துறான் அவமானப்படணும் உடனே அஞ்சு வட்டிக்கு ஓடப்படாரு அதே போல மேனேஜர் ரொம்ப கடிக்கிறாரு ரொம்ப நல்லு பண்றாருன்னா யூ ஹாவ் டு பேர் சொந்த தொழிலுக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்கள் முதலாளிகள் தான் இங்கே நான் வந்து கிரகங்களுடைய பாதிப்புலேருந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வெளியேற முடியும் அப்படின்னு சொல்லலை அந்த பாதிப்புகளை மறைமாற்றிக்கொள்ளலாம் இப்போ ஜாதகத்தில் குரு தெரியலைன்னா ஒன்று காசு இருக்கப்படாது இல்லை கல்யாணம் ஆகப்படாது வாழ்ந்த பாக்கே இருக்கூடாது இந்த மூணில் எது உங்களுடைய சாய்ஸ் அதை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ விதி விதியினுடைய இறுதி இலக்கு ஒன்றுதான் ஒரு பழமும் சொல்லுவாங்க தேர் ஊரெல்லாம் ஓடினாலும் தேர் அடிக்கிட்ட வாங்கணும் விதி வலியது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் லேட்டஸ்ட் நாம் வந்து ஜோதிடராக இருந்தாலும் மகள் விஷயத்தில் அதை ஜாதக பொருத்தமாகட்டும் நிச்சயதார்த்தத்துக்கு தேதி குறிக்கிறதாகட்டும் இல்லை திருமணத்துக்கு தேதி குறிக்கிறதாகட்டும் சீமன்றத்துக்கு தேதி குறிக்கிறதாகட்டும் எந்த விஷயத்துலேயும் நாம் தலையிடலை ஒரு அக்மார்க் ஃபாதராக விலகி இருந்தோம் ஒரு ஐயன் எல்லாத்தையும் செய்தார் சிற்கடையில் வந்து இந்த பிள்ளை பெற்றி சிக்கல் அதே போல் பிறந்த குழந்தைக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் நாலு மணி நேரம் சர்ஜரி எல்லா பிரச்சனைகளும் நடந்து முடிஞ்சது மாப்பிள்ள வந்து கடி கலங்கி நம்ம ஸ்கூலில் வந்து சேர்ந்துட்டார் எல்லாம் நல்லாயிருக்கு சரி எல்லாத்தையும் ஓரளவுக்கு செட்ரேட் பண்ணி ஒரு ரேஞ்சுக்கு வந்த பிறகு தொழிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு ஐருக்கு ஒரு ஐநூறுவா ஆயிரூ கொடுத்தா அந்த குரு கிரகத்தால் வரக்கூடிய சொல்லை ஏன்னா குரு தான் வந்து இதயத்துக்கு காரகன் குரு தான் புத்திரக்காரகன் குரு தான் கங்கடக்காரகன் ரோட்டில் போகிற ஐயரை கூட்டி சும்மா காசு கொடுத்து அது ரொம்ப போகும் அதனால் ஒரு கணபதி ஹோமம் செய்துட்டு தொழிலில் முழு மூச்சா இறங்கியிருப்பா அப்படின்னு ஒரு இலவச ஆலோசனை சொன்னோம் அது என்ன ஆச்சுன்னா கடந்த ஒரு வருஷ காலத்தில் எந்த ஐயன் இவருக்கு நேரம் குடித்து கொடுத்தாரோ அதே ஐயன் அந்த கணபதி ஹோமத்துக்கும் வந்துட்டார் பாவம் மாப்பிளையும் ரெண்டு மூணு ஆப்ஷன் தேடி தான் பார்த்துருக்க விதி வலியது மறுநாள் பார்த்தா கலசத்தில் வச்ச பேங்கை அழகி கிடக்கு மறுநாளே ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி உடஞ்சிருது விதி வலியது இல்லைங்களை ஆனால் முடிஞ்ச வர போராடி பார்க்கணும் சூட்சி மட்டை பூச்சி மத்தனை மோட்சம் ஒரு வட்டம் போட்டாச்சு அந்த வட்டத்துக்குள்ளேயாக்கி விளையாடி பார்க்கலாம் அதான் என்னுடைய சிபாரிசு நன்றி வணக்கம் சித்தூரில் இருந்து முருகேசன்